தத்து சரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் புருஷார்த்தம் என்றால் என்ன என்பதை நம்ம பார்த்தோம் மேலும் சொர்க்கம் பக்தியினால் அடையக்கூடிய சாலோகம் சாமிப்பியம் சாரூபியம் சாயுச்சியம் என்பதையும் பார்த்தோம் ஞானத்தினால் அடையக்கூடிய மோட்சம் என்பதையும் பார்த்தோம் இதில் ஒன்றையும் கடைபிடிக்கவில்லை செய்யவில்லை என்றால் ஜனநமனண சம்சாரத்தில் உலர் கொண்டே இருப்போம் என்பதையும் நம்ம பார்த்தோம் அதாவது பிறக்க இறக்க பிறக்க இறக்க என்கின்ற இந்த சூழலில் உலண்டுகொண்டே இருப்போம் என்பதையும் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் அதையும் மாணிக வாசகர் சொன்னதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் மாணிக்க வாசகர் புல்லாயி பூடாயி புழுவாயி மரமாயி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் வெய்யே உன் பொன்னடியில் கண்டு வீடு என்றா வீடு உற்றே என்கிறார் வீடுன்னாக்க மோட்சம்னு அர்த்தம் உற்றேன்னா அடைந்தேன்னு அர்த்தம் மோட்சம் அடைந்தேன்னு சொல்ற யாரு மாணிக்க வாசக எதுக்கு நமக்கு மோட்சத்துக்கு வீடுங்கிற பேர் வந்தது என்று பார்த்தோம் போனால் இப்போ நம்ம வெளியூர்லாம் போகிறோம் சுற்றுலா பயணம் கோயிலு குளம் எங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இ இன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படிலாம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் மன அமைதியாக இருக்குது மன அமைதி அடையும் மன அலைச்சலாம் நீங்குது சாந்தி அடையும் விச்சராந்தி அடையும் அத அதுபோல ஆத்மாவினிடத்தில் தோன்றிய மனம் மீண்டும் ஆத்மவினிடத்தில் போய் சேரும் போது விச்சராந்தி அடையும் ஆத்மவினிடத்தில் தோன்றிய மனம் மீண்டும் ஆத்மாவனிடத்தில் போய் சேரும் போது விசிராந்தி அடையும் விசிராந்தினா மன அமைதி அடையும் அதாவது சாந்தமடையும் அதாவது ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் மனது வந்து தோன்றுறது ஆத்மாவனிடத்திலிருந்து மனது தோன்றுறது ஆத்மாவினுடைய சக்தியினுடைய சங்கல்பமே மனம் என்று சொல்லுவார்கள் ஆத்மாவினுடைய சக்தி ஒன்று இருக்கு அதனுடைய சங்கல்பம் சங்கல்பம்னா நினைப்புன்னு அர்த்தம் அதுதான் மனம்னு சொல்வது சங்கல்பம் இருந்தால் மனம் சங்கல்பம் இல்லைன்னா ஆத்மா அதனால் மோட்சத்தை வீடு என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்டால் எங்கே சுற்றுனாலும் வந்து வீட்டுக்கு வந்தால் தான் மன அமைதியாக அதனால மனது எங்கே போய் இன்பத்தை அனுபவித்தாலும் ஆத்மாவனிடத்தில் போய் சேர்ந்தாத்த அது ஆனந்தமாக அமைதியாக இருக்கும் என்பது கருத்து அதனால் மோட்சத்தை வீடு என்று சொல்லப்படுகிறது அதையும் மாணிக்க வாசகர் சொல்கிறார் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்னு என்கிறார் வீடு மோட்சத்தை அடைஞ்சேன்னு சொல்றார் திருவள்ளுவர் சொல்றார் பிரிவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதா பிரிவி பெருங்கடல்ங்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதா சம்மஸ்கிருத்தில் சொல்லுவாங்க சம்சார சாகரம்னு சொல்லுவாங்க இது பிறவி பெருங்கடலை சம்சார சாகரம் சம்சாரம்னா என்ன நினைக்கிறோம் நம்ம சம்சாரத்துக்கு மூன்று அர்த்தம் இருக்குது சம் மனைவின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சம்சாரம்னா மனைவின்னு ஒரு அர்த்தம் சம்சாரம்னா குடும்பம்னு ஒரு அர்த்தம் சம்சாரம்னா பிறவின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த மாதிரி மூன்று அர்த்தங்கள் இருக்குது இந்த இடத்துல சம்சாரம்னு சொல்கிறது பிறவியை சொல்கிறார் பிறவிங்கிறது நிறைய பிறவி இருக்குது இந்த இந்த நம்ம பிறந்திருக்கிறது மனித பிறவி அவ்வளவுதான் அடுத்தடுத்து என்ன பிறவின்னு சொல்ல முடியாதுன்னு மாணிக்க வாசகரை சொல்லியிருக்கிறார் சாகரம் அப்படின்னா கடல்னு அர்த்தம் அதை பிறவி பெருங்கடல்னு வள்ளுவர் சொல்கிறது மாதிரி சம்சார சாகரம்னு சொல்கிறார் இப்ப நம்ம மனித பிறவி எடுத்து இருக்கிறோம் மனித பிறவியில் எவ்வளவு துன்பம் இருக்கிறது எவ்வளவு இன்பம் இருக்கிறது என்பது ஆராய்ந்து பார்ப்போம் துன்பம் எவ்வளவு இன்பம் இன்பம் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை எவ்வளவு நேரம் இன்பத்தில் இருந்தோம் எவ்வளோ நேரம் துன்பத்தில் இருந்தோம் என்று விசாரித்து பார்த்தோம்னா தெரியும் ஒரு நாளைக்கு காலையில் எவ்வளோ காலையிலேருந்து நை இரவு வரைக்கும் எவ்வளோ நேரம் இன்பத்தில் இருந்து எவ்வளோ நேரம் துன்பத்தில் இருந்தோம்னு விசாரித்து பார்த்தா தெரியும் ஒரு நாளில் இருபத் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது அதில் எட்டு மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கிருவோம் பாக்கி பதினாறு மணி நேரம் இருக்குது அதில் பதினஞ்சு மணி நேரம் நல்லா பார்த்தோம்னா துக்கமாகத்தே இருக்கும் ஒரு மணி நேரம் இன்பமாக இப்படின்னு நம்ம எடுத்துக்கிறலாம் அது சொல்ல முடியாது ஒரு மணி இன்பம் இருக்கான்னு கூட சொல்ல முடியாது உறுதியாக பதினஞ்சு மணி துக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வயது கூட கூட துக்கம் கூடிக்கிட்டுதே இருக்கு வயதை கூட கூட துக்கம் கூடிக்கிட்டுதே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குழந்தை பருவத்தில் சந்தோஷமாக இருந்தோம் குழந்தை பருவத்தில் இருந்த சந்தோஷமெல்லாம் போய் தும்பும் கூடுதலாக வந்துருச்சு பருவத்தில் திருமணமான பின் முன்பு இருந்த மகிழ்ச்சி போய் தும்பம் மேலும் அதிகமாக திருமணம் ஆன பிறகு மொதர்ந்து சந்தோஷமெல்லாம் போய் மேலும் தும்பம் அதிகமாகிடுச்சு அது எப்போ தெரியும் முதல்ல சொன்னால் புரியாது திருமணம் ஆன பிறகு அவங்களே ஒரு சொல்லுவா சேட்டு மட்டும் சொல்லுவாங்க ஆமாம் திருமணம் ஆன பிறகு துக்கம் இருக்குன்னு அப்போ சொல்லுவார் யார் பிரமச்சாரியாக இருக்கும்போது கல்யாணம் ஆன பிறகு சொல்லுவாங்க இப்போ சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன் தும்பம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கிடுவோம் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுறதா வேணாங்கிறதா அது வேறு விஷயம் துன்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் குழந்தை பற்றி வயதான பின் மேலும் துன்பம் அதிகமாயிற்று வயது ஆக தும்பம் கூடுகிறதே தவிர இன்பம் கூடவே இல்லை எல்லாம் விசாரணை பண்ணி பார்க்குறோம் இன்பம் குறைந்து கொண்டே வேற வருது தும்பம் கூடிக்கிட்டு வருது இன்பம் குறைந்து கொண்டே வருது வயசான பிறகு யாரும் மதிக்காதனால தும்பம் நம்ம ஓரம் கட்டிடுவாங்க கவனிக்கு ஆள் இல்லை பேச்சு துணைக்கு ஆள் இல்லை இப்படியே அநேக விதமான துன்பம் இருக்கிறது அதுக்கு அடுத்து மரண பயம் வேற வந்துடுது மேலும் அதை நமக்கு துன்பத்தை கொடுக்குது இந்த மனித பிறவியிலேயே இவ்வளவு துன்பம் என்றால் மற்ற பிறவைகளில் சொல்ல முடியாத அளவு துன்பம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள் வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மனிதப் பிறவிலேயும் இவ்வளோ நல்லா இருக்கும்போது இவ்வளோ துன்பமுன்னா மற்ற மிருகப்பிறவியை எடுத்தோம்னா இவ்வளோ தும்போம்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் இன்னும் அளவற்ற துன்பங்கள் இருக்கிறது என்பதை விசாரணை பண்ணி பார்த்தா தெரியும் எங்கெங்கு பயம் இருக்கிறதோ அங்கெங்கு தும்பம் இருக்குதுன்னு அர்த்தம் எங்கெங்கு பயம் இருக்குதோ அங்கெங்கு துக்கம் இருக்குது அப்புறம் ஒரு நாள் நம்ம பாப்ப எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு பயப்படுறோம்னு பார்த்துக்குருவோம் அப்போ அவ்வளவு துக்கம் இருக்குன்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் துக்கத்தை மூன்று வகையாக சொல்லப்பட்டு இருக்கிறது சாஸ்திரத்துல துக்கத்தையே மூன்று பிரிவாக சொல்லப்பட்டிருக்கு அத்தி ஆத்மீக துன்பம் ஆதி பௌதிக துன்பம் ஆதி தெய்வீக துன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு அத்தி ஆத்மீக துக்கம் ஆதி பௌதிக துக்கம் ஆதி தெய்வீக துக்கம்னு மூன்று பிரிவாக துக்கத்தை சாஸ்திரத்துல பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அத்தி ஆத்மீக துக்கம்னா என்னன்னு பார்க்கலாம் நமது சரீரத்தோடு சேர்ந்து இருக்கின்ற பசி தாகம் விருப்பு வெறுப்பு நோயி கவலை மூப்பு பிறப்பு இறப்பு அஞ்ஞானம் ஆகிய இவைகளால் வரும் துக்கம் அத்தி ஆத்மீக துக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு நமது சரீரம் சரீரம்னா உடம்புன்னு அர்த்தம் நம்ம உடம்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய பசி இருக்கு தாகம் இருக்குது விருப்பு வெறுப்பு நோய் கவலை மூப்பு பிறப்பு இறப்பு அஞ்ஞானம் ஆகிய இவைகளால் வரக்கூடிய துக்கம் அத்தி துக்கம்னு பேர் அஞ்ஞானமே பெரிய துக்கம் நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கிறதே பெரிய துக்கம் உடம்புன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஜென்மாந்தரமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆத்மாங்கிறத மறந்து அதெல்லாம் அஞ்ஞானந்தே பெரிய துக்கங்கிறாரு சுவாசம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆதி துக்கம்னு ஒன்று ரெண்டாவது ஒன்று இருக்கு காற்று நெருப்பு நீர் மண் இந்த மாதிரி வாகனங்கள் இடி மின்னல் சுவர் இவை போன்ற உயிரற்ற சடப்பொருள்களின் சடப்பொருளினால் வருகின்ற துக்கம் ஆதி பௌதிய துக்கம் காற்று நெருப்பு நீர் மண் வாகனங்கள் இடி மின்னல் சுவர் இவை போன்ற உயிரற்ற சடப்பொருள்கள் சடப்பொருளால் வரக்கூடிய துக்கங்கள் ஆதி பௌதிய காற்று எடுத்துக்கிறோம் உயிரடிச்சா துக்கம் நெருப்பு பிடிச்சா துக்கம் நீர் மழை பேஞ்சு வெள்ளக்காடா போனால் துக்கம் பூமி அதிர்ந்தா அதாவது பூமி வந்து பூமி நிலநடுக்கம் வந்துச்சுன்னா துக்கம் இதெல்லாம் நல்ல நான்கு பூதங்களும் துக்கம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஆதி பௌதிய துக்கம்னு பேரு ஆதி தெய்வீக துக்கம்னு ஒன்று இருக்கு அதாவது மனிதர்கள் பகைவர்கள் திருடர்கள் மிருகங்கள் பாம்பு புலி பேய் பிசாசு இவை போன்ற தனக்கு வேறான உயிரினங்களால் வருகின்ற துக்கம் ஆதி தெய்வீக துக்கம்னு பேர் மனிதர்கள் அடுத்த மனிதர்கள் பகைவர்கள் திருடர்கள் மிருகங்கள் பாம்பு புலி பேய் பிசாசு இவை போன்ற தனக்கு வேறாக இருக்கக்கூடிய உயிரினங்கள்னால வரக்கூடிய துக்கம் ஆதி தெய்வீக துக்கம்னு சொல்லப்படுகிறது ஒரு சில சாஸ்திரங்கள்ல கொஞ்சம் மாறுபட்டு சொல்லப்பட்டிருக்கும் எப்படி இருந்தாலும் துக்கம் வந்து மூன்று பிரிவாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சில ஒரு ஆழ்வாரே ஒன்று சொல்றார் வேதம் நூறு பிராயம் நூறு மனிதர் தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பின் பசி மூப்பு தும்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் நகர் உள்ளன்கிறார் வேதனூர் பிராயம் நூறு மனிதன்தான் புகவரேனும் அதாவது மனிதனுக்கு ஆயுசு நூறு வயசு அதில் பாதி உறங்கி போகும்னு சொல்கிறார் பதினைஞ்சு வயசு வரைக்கும் பாலகன் சிறுவர்களாக இருக்கும் ஒன்றும் வாழ்க்கை ஓடிடுச்சுங்கிறாரு அதுக்கு அடுத்து மற்ற நாள்களில் இருக்க மற்ற வருஷங்களை பார்த்தோம்னா பிணி பசி மூப்பு தும்பம் பிணி பிணினா நோயின்னு அர்த்தம் பசி மூப்பு மூப்பு வயசாகிப்போதும் இவைகள்னால தூக்கம் அப்படிங்கிறார் அதனாலே எனக்கு பிறவி வேண்டேன் என்று ஒரு ஆழ்வாரே சொல்லுகின்றார் அடுத்து தும்பத்தை நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தோம் அடுத்து இன்பம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சரீரத்தில் ஞானேந்திரியங்கள்னு ஐந்து இருக்குது அது மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் சுரோத்ரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ராணம் சுரோத்ரம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம் துவக்கு அப்படின்னா உடம்பு சச்சுன்னா கன்று சிங்குவைனா வாயி ஆக்ராணம்னா மூக்கு சுரோத்ரம் துவக்கு சுரோத்ரம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம் காதுனால் நம்ம வந்து விஷயத்தை அறியிறோம் விஷயத்தை அறியிறோம் அதுக்கு தண்ணி நம்ம ஹெட்ஃபோன் வச்சுக்கிறோம் இல்லை நம்மளாக பார்த்து என்ஜாய் பண்ணுறது இதுக்கு பேர் சப்தத்தினால வரக்கூடிய இன்பம் பரிஷம் தொடுபுணர்ச்சி தொடு உணிர்ச்சினாக்கா உடம்பு பூரா இருக்கக்கூடிய தொடு உணர்ச்சி நல்லா மெத்தையை போட்டு ஜம்ப்னு படுக்கிறோம் ஏசியை போட்டு குளிர்றக்கூடாது வெறுக்கக்கூடாது இதெல்லாம் பரிசத்தன்மை இது ஒரு இன்பம் பரிசம் ரூபாங்கிறது நல்ல பார்க்கறது விஷயங்களை அறியறது கண்ணுனால் சச்சுன்னா கண் கண்ணுனால பார்க்கறது சிங்குவைனா வாய் வாயினால சுவை அறிகிறது ஆக்ரானம்னா மூக்கு மூக்குனால வாசனை அறிகிறது செண்டெல்லாம் போடுறோம்ல இதை வாசனை அறிகிறது இதுகளெலாம் என்ஜாய் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதாவது இன்பத்தை அனுபவிக்கிறோம் ஞானேந்திரங்கள் ஐந்து நாளையும் சப்தம் பரிசம் ரூபர் ரச கந்தம் இவைகளை அறிகிறோம் சப்தம் கேட்கறது பரிசம் தொடு உணர்ச்சி ரூபம்னா உருவத்தை பார்க்கறது ரசம்னா சுவை ஏறிகிறது கந்தம்னா வாசனை ஏறிகிறது இது சம்மச்சிக்கிறதுல இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பின்னால் நம்ம தெரிஞ்சுக்கணும் விரிவாக நம்ம பார்க்கலாம் இதுக்கடுத்து கர்மேந்திரியங்கள்னு ஐந்து இருக்குது வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம்னு சொல்கிறது வாக்கு பேசுறது பாணி நான் கையினால் பாதம்னா கால்நாள செய்கிறது நடக்கிறது இதுகளெல்லாம் பாதம் பாயுறுங்கிறது மலை ஜலத்தை கழிக்கிறது உபஸ்தங்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடிய உறுப்பு இந்த மாதிரி ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றன இது கர்மேந்திரியங்கள்னு பேர் இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் நம்ம இன்பத்தை அனுபவிக்கின்றோம் இதுக்கு சிட்டு இன்பம்னு பேர் இது இல்லாமல் போதைப் பொருள்கள்னால நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறாங்க போதைப் பொருளால மக்கள் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அது கல் கஞ்சா இது போன்ற என்னென்னமும் இருக்கு போதைப் பொருள்கள்னால இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அது இன்பு இருக்கிறது போல தோன்றுகிறது போதைப் பொருள்கள்னால இன்பு இருக்கிறது போல தோன்றுகிறது போதைப் பொருளினால் உடலுக்கும் குடும்பத்துக்கும் கேடு என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் உடம்புக்கும் கேடு குடும்பத்துக்கும் கேடு சொல்ல போனால் நாட்டுக்கே கேடு இதில் கல் காமம் பொய் கொலை களவுன்னு சொல்ல ஒரு அஞ்சு இருக்குது கல் காமம் பொய் கொலை களவுன்னு சொல்லி இதுக்கு பஞ்சமதா பாதகங்கள்னு பேர் இது வந்து பாவச் அர்த்தம் கல் காமம் பொ பொய் கலவு அதுல முதல்ல இருக்கிறது கல்லு கல்லு சாராயம் பிராந்தி எல்லாம் ஒன்றுதான் கஞ்சா எல்லாம் ஒரே போக வசதி இதை நம்ம கல் முத சாப்பிட்டோம்னா பின்னால் இருக்கிறத போற செய்ய செய்வேங்கிறாரு கல்லை குடிச்சிட்டான காமம் வந்துடும் பொய் கொலை களவு இதெல்லாம் செஞ்சேன் ாம போய் கொலை கலவுங்கிற பின்னால் இருக்க நாளும் செய்யறதுக்கு முன்னால் இருக்க கல்லு வந்து ஆரம்பத்தில் அதே நமக்கு ரொம்ப சிக்கல்ல போய் அதை போய் மாட்டுது பார்க்கறதுக்கு கல் வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது அதுதான் பாவச் செயல செய்வதற்கு வித்தாக இருக்கிறது கல்லை குடிச்ச உடனே துணிவு துணிச்சொல் அதனால் மது போதையை கொடுத்தாலும் பாவத்தையும் பலியையும் செய்ய துக்கத்தையும் உடலுக்கு கெடுதியையும் குடும்பத்தில் பிரச்சனையும் கொடுப்பதால் இதை பெரியோர்கள் இன்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது விளக்கப்பட்ட கர்மாக்களில் செய்ய தகாத செயல்னு சொல்லப்பட்டிருக்கிறது கல்லு குடிக்கிறது செய்ய தகாத செயல் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுற்க கல்லை உணில் உண் உனில் உண்கான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா என்று திருவள்ளுவர் கூறுவதை காண்க திருவள்ளுவரே சொல்ற கல்லை உண்ணாதீங்கிறார் அப்படி உண் என்ன உன்னை பெரியோர்களை வந்து உனக்கு பெரியவர்களின் மதிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீ வேணுமா மதுவை குறிச்சுக்கங்கிறாரு நீ பெரிய பெரியவங்க மதிக்கணும் நீ பெரியால் ஆகணும் நல்லவன் ஆகணும் மேலான நிலை அடையணும்னா கல்லை உண்ணாதேன்னு சொல்கிறார் குழந்தையாக இருக்கும்போது இன்பமாக இருந்தோம் குழந்தை பருவத்தில் நமக்கு பொறுப்பு இல்லாததாலும் சுதந்திரமாக இருந்ததாலும் நமக்கு தேவைகளை பெற்றோர்கள் பூர்த்தி செய்வதாலும் இன்பமாயிருந்தோம் அப்படித்தானே குழந்தை பருவத்தில் நமக்கு பொறுப்பு கிடையாது சுதந்திரமாக இருந்தோம் நம்மளுடைய தேவைகளை பெற்றோர்கள் பூர்த்தி செய்து வைத்தார்கள் அதனால் நம்ம இன்பமாக இருந்தோம் குழந்தைகள் விளையாடும் போது இன்பமாக இருக்கும் விளையாட்டு தோல்வி துன்பம் உண்டாகிறது வாலிபத்தில் காதலால் இன்பம் உண்டாகிறது அதுவே தோல்வியடைந்தால் பிரச்சனை வந்தால் பெரிய துன்பம் உண்டாகிறது பணம் பதவி புகழ்ச்சி மரியாதை இவைகளால் அகங்காரம் கூடுகிறது பணம் பதவி புகழ்ச்சி மரியாதை இவைகளால் அகங்காரம் கூடுகிறது அகங்காரமே இன்பமாக தோன்றுகிறது இப்படி அகங்காரமே இன்பமாக தோன்றுகிறது நான் பெரியாள்னு சொல்லும் போதே அந்த அகங்காரம் வருது அதுவே இன்பமாக தோன்றுகிறது அதே பணம் பதவி புகழ்ச்சி மரியாதை இல்லாமல் போய்விட்டால் துன்பம் உண்டாகிறது இதெல்லாம் இருக்கும்போது இன்பமாக அகங்காரம் உண்டாகி இன்பம் தோன்றுகிறது இவை இல்லாமல் போச்சுன்னா தும்பம் வேற உண்டாகிறது ஒரு திருமண நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சியில் வந்தவர்கள் நூறு பேரத்தில் தொண்ணூத்தஞ்சு பேர் நம்மளை மதித்து இருப்பார்கள் ஐந்து பேர் மதித்திருக்க மாட்டார்கள் தொண்ணூத்தஞ்சு பேர் மதிச்சதுல நமக்கு சந்தோஷமே இருக்காது அஞ்சு பேர் மதிக்காம இருந்ததுல தான் நமக்கு துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நினைச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ இருக்குது மகிழ்ச்சிக்கு அடிமையாயிரம் இகிழ்ச்சியை வந்து நம்மளால தாங்க முடியல வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரத்தையும் செய்யும் அப்படிங்கிறார் அதற்கு காரணம் ஆசை பாவம் புண்ணியம் இவைகளால்தான் இந்த இன்ப துன்பங்கள்லாம் வருதுங்கிறார் துன்பத்திலிருந்து விடுபடவும் ஆனந்தமாகவும் இருக்கவும் ஆத்ம அடைய வேண்டும் துன்பத்திலிருந்து விடுபட ஆனந்தமாக இருக்கவும் ஆத்ம அடைய வேண்டும் வாழும்போது ஆனந்தமாகவும் சரீரம் போன பிறகு விவேகமுத்தி எனப்படுகின்ற பிறவால் நிலையையே அடையலாம் உடம்பு போன பிறகு பிறவா நிலையாகிய விவேகமுத்தியை அடையலாம்ங்கிறார் இது ஒரு இப்படி தும் இன்ப துன்பத்தை பார்த்தோம் அடுத்து பிறவிக்கு காரணம் யாதுன்றா இப்போ பிறவிக்கு காரணம் என்னங்கிறத பார்ப்போம் மனுஷன் ஏன் பிறந்தாங்கிறது பெரிய தெரியலை அதுக்கு சாஸ்திரத்தில் கருத்துக்கள் விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிறவிக்கு காரணம் யாது என்றால் அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மங்கள் ஆகிய மூன்று தான் நமக்கு பிறவிக்கு காரணம்னு சொல்றாரு அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மங்கள் இந்த மூன்றிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா தன்னை அறிதல் என்று சொல்லப்படுகின்ற ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் ஆத்ம ஞானம் அடைஞ்சாத்தே இந்த மூன்றுலேருந்து நம்ம விடுபட முடியும் அஞ்ஞானம் ஆசை சஞ்சீவ கருமத்திலிருந்து விடுபட முடியும்னு சொல்ற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அஞ்ஞானம் என்றால் என்ன அஞ்ஞானம் என்பது நான் யார் அதாவது தன்னுடைய யதார்த்த சுரூபம் உண்மை எது என்று அறியாமல் இருப்பதே அஞ்ஞானம் நம்மளுடைய யதார்த்த சுரு உண்மையான நிலை எது அப்படின்னு அறியாமல் இருக்கிறதுக்குத்தான் அஞ்ஞானம்னு பெயர் நான் யார் என்பதை சுருக்கமாக விசாரிப்போம் நான் யார்னு தெரியாம இருக்கிறது அஞ்ஞானம் நான் யார் என்பதை சுருக்கமாக விசாரிப்போம் சரீரத்தை நான் என்பது ஒன்று ஜீவனை நான் என்று சொல்வது இரண்டாவது ஆத்மாவை நான் என்று சொல்லுவது மூன்றாவது இந்த மாதிரி மூன்றாக சாஸ்திரத்தில் உள்ளவடிக்கை இருக்குது உடம்ப நான் என்றும் ஜீவனை நான் என்றும் நான் என்றும் சொல்லப்படுகிறது சரீரத்தை நான் என்று சொல்லுவது கீழான அகங்காரம் உடம்பை நான் கீழான அகங்காரம் ஜீனை நான் என்று சொல்வது மத்தியம அகங்காரம் சச்சிதானந்த சுரூபமான ஆத்மாவை நான் என்று சொல்வது உத்தமமான அகங்காரம் உடம்பையும் ஜீவனையும் நான் என்று சொல்லக்கூடாது உடம்பையும் ஜீவனையும் நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அது பந்தமாகும் அதுதான் பந்தம் பந்தம்னா கட்டுன்னு அர்த்தம் அது பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கும் உடம்ப நான் நினைச்சா ஜீவனை நான் நினச்சா நமக்கு பந்தம் உண்டாகிறது பிறவியை வந்து கொண்டே இருக்கும் ஆத்மாவை நான் என்று சொல்வது நினைப்பது இது வேண்டும் இதுதான் கடைபிடிக்க வேண்டும் இதே அப்பியாசம் பண்ண வேண்டும் ஆத்மாதே நான் பிரம்மே நான் நானே பிரம் என்று இதுக்கு மாற்றி மாற்றி நினைக்கிறது நானே பிரம்மம் பிரம்மே நான் ஆத்மாவாகிய நானே பிரம்மமாக இருக்கிறேன் பிரம்மே நானாக இருக்கிறேன் அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னா ஒரு மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு அதன் பின்னாடி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இதற்கு பிரமாகார விருத்தின்னு பேர் மாற்றி மாற்றி ஓத புரோத பாவனின்னு சொல்லுவாங்க நானே பிரம்மம் பிரம்மே நான் என்று மாற்றி மாற்றி நினைக்கிறது இதுக்கு பிரமாகார விருத்தின்னு பேரு இது அஞ்ஞானத்தத்தை இது போக்கும் இந்த மாதிரி ஒரு ஞானம் பிரம்மே நான் தெரிஞ்சுக்கிட்டு அதிலே இருந்தோம்னா இந்த விருத்தியிலே இருந்தோம்னா இந்த எண்ணத்தோடு இருந்தோம்னா இதை பார்த்தேன் அஞ்ஞானம் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் விவேகமுத்தி வரை இந்த ஆத்மாவை இந்த பிரம்மத்தை நான் என்று நினைக்க வேண்டும் நினைப்பது நல்லது சச்சிதானந்தம் சுரூபமாகிய ஆத்மாவை நான் என்று நினைக்கணும் சத்து சித்து ஆனந்தம் இருக்கக்கூடிய பிரம்மே நான் ஆத்மாவே நான் என்று நினைக்கணும் அது கடைசி வரைக்கும் நினைக்கணும் இது உத்தம அகங்காரம் இந்த ஞானம் இந்த இதுக்கு பேரு இதுதான் ஞானம் இது பிரமாகார விருத்தி ஞானம்னு பேரு இது அஞ்ஞானத்தை போக்கும் உடம்ப நான் என்று நினைக்கிறதும் ஜீவனை நான் என்று நினைக்கிறதும் இது அஞ்ஞானத்தை விருத்தி பண்ணும் இது பந்தத்தை கொடுக்கும் இது பிறவியை கொடுக்கும் உடம்ப நான் என்று ஜீவனை நான் என்று நினைச்சோம்னா பந்தமாகும் பிறவிய உண்டாகும் ஆத்மாவை நான் நினைக்கிறது அஞ்ஞானம் போகும் மோட்சம் உண்டாகும் என்பது கருத்து மாமிசம் ரத்தம் நரம்பு எலும்பு மூளை இவைகளை ஆறு தத்துவத்தின் தூள சரீரம்னு சொல்கிறோம் இது கண்ணுக்கு தெரியக்கூடியது இந்த தூள சரீரத்தை அதாவது இந்த உடம்பத்தை உலகத்தார அனைவரும் நான் நான் என்று சொல்லுகிறார்கள் நான் நான்னு சொல்கிறாங்க எல்லாரும் இந்த உடம்பத்தான் நான்னு சொல்கிறேன் வேற என்ன தெரியுது இதைத்தையும் நான் சொல்லி இது கீழான அகங்காரம் உடம்பை நான் நினைக்கிறது கீழான அகங்காரம் இந்த தூளு சரீரம் அதுக்கடுத்து ஜீவனை பற்றி சொல்கிறார் இந்த தூளு சரீரம் அழிஞ்ச பிறக ஜீவன் ஒன்றும் அழியாது அந்த ஜீவன் பாவபுண்ணியத்தை பொறுத்து எடுத்துக்கொண்டு வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் பாவபுண்ணியத்தை எடுத்துகிட்டு போய் இந்த ஜீவன் இன்னொரு உடம்பை போய் எடுக்கும் அவர்கள் ஜீவனை நான் என்று சொல்லுவார்கள் இந்த போகுதே இந்த உடம்பை விட்டு போகுதே ஜீவன் அதன் நான் நான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சார் ஒரு சிலர் இருக்காங்க ஜீவனை நான் என்று தெரிந்து கொண்டவர்கள் பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்வார் பாவம் செய்ய மாட்டார்கள் புண்ணியம் பண்ணுவார்கள் முடிஞ்சளவு ஏனென்றால் பாவத்தால் துன்பமும் புண்ணியத்தால் இன்பமும் வரும் என்று தெண்டவர்கள் அவளுக்கு தெரியுது அதனால் புண்ணியத்தால் செல்வமும் ஆரோக்கியமும் போகங்களும் இன்பமும் அடுத்த பிறவியில் வரும் என்பது அறிந்து இந்த மனித பிறவியில் புண்ணியம் செய்வார்கள் இந்த மனித பிறவியிலே புண்ணியம் செய்வார்கள் மோட்சம் அடைய வரை இந்த ஜீவனை அழியாது இந்த ஜீவன் என்ன செய்ட்டா பிறக்குது பிறந்துக்கிட்டே இருந்து இந்த உடம்பு அழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஜீவன் வந்து போய்க்கு அடுத்த எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கும் மோட்சம் அடையிறது வரைக்கும் இந்த ஜீவன் வந்து அழியாது அதனால இந்த ஜீவனை நான் தெரிஞ்சு கொண்டவர்கள் அதுக்கு மத்தியமா அகங்காரம்னு பேர் அதுக்கு அடுத்து குறு மூலமாக குறு மூலமாக வேதாந்தம் கேட்ட பிறகு ஜீவனுக்கு ஆதாரமாக உள்ள ஒரு ஆத்மா சாட்சியாய் உள்ளது அந்த ஆத்மா சரீரத்துக்குள்ளும் சரீரத்துக்கு வெளியிலையும் நீக்க மறை நிறைந்திருக்கிறது அந்த ஆத்மா சரீரத்துக்குள்ளேயும் இருக்கு சரீரத்துக்கு வெளியே இருக்கு அது நீக்க மறை நிறைந்திருக்கிறது அதுவே ஆத்மா அதுவே நான் அது சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அந்த ஞானம் வந்தால் அஞ்ஞானம் நாசமாகும் அந்த ஞானம் வந்துச்சுன்னா அஞ்ஞானம் அப்பத்தே நாசமாகும் அதாவது ஆத்மா வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் என்னமோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் சுவாசம் ஆனால் ஆத்மா உடம்புக்குள்ளேயும் இருக்குது உடம்புக்கு வெளியிலையும் இருக்கு எங்கும் வியாபத்திருக்கு நீக்கம் வரை எங்கும் நிறைந்து இருக்கிறது உதாரணத்துக்கு இப்போ சுவருக்கு இந்த பக்கம் இருக்கிறோம் இந்த பக்கம் என்ன இருக்குது ஆகாயம் இருக்குது சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது ஆகாயம் இருக்குது சுவருக்குள்ள என்ன இருக்கு சுவருக்குள் என்ன இருக்குது கல்லுமண் மண் சும்மிண்டு இருக்கும் அப்படி அதுவும் இருக்கு ஆகாயமும் உள்ளே இருக்கு சுபத்துக்கு இந்த பக்கமும் ஆகாயம் இருக்கு சுவத்துக்கு அந்த பக்கமும் ஆகாயம் இருக்கு சுபத்துக்குள்ளேயும் இருக்குது ஒருவேளை இடித்து பார்த்தா தெரியும் ஆகாயம் இருக்குன்னு சுவரிடையை வெளி போல யான் என் சொரூப சுபாவமானேன் என்று கைவல்லியத்துலேயும் சொல்கிறாரு ஒரு இடத்துல கைவில்லியத்தில் சொல்கிறார் அதையும் நம்ம பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ மண்ணுக்குள்ளே என்ன இருக்குது பூமிக்கு தூய்மை உள்ளே என்ன இருக்குது கேட்டால் என்ன சொல்வோம் கல் மண் இருக்கும்போது கல் இருக்குது மண் இருக்குது தண்ணி இருக்குது இதே இருக்கும்போது உள்ளே ஆகாயம் இருக்குது இது இப்படி ஆகாயம் இருக்குது ஆகாயம் வேலையில் இருக்குது அப்படி நம்ம சொல்கிறோம் அது ஒரு முக்கம் இருக்கட்டும் கிணத்தை பெருசாக தோண்டிடுறான் தோண்டி கிணத்துக்கு கீழே இறங்கி மேலே பார்க்குறோம் கிணத்துக்கு கீழே இறங்கி மேலே பார்த்தோம்னா என்ன தெரியுது ஆகாயம் தெரியுது அந்த அந்த கிணறு எங்கே இருக்குது தரைக்கு உள்ளதும் இருக்குது அப்போ பூமிக்குள்ளே ஆகாயம் இருக்குது கிணத்த தோண்டி பார்த்த தெரியுது அறிவாளிகள் தோண்டாமே தெரிஞ்சுக்கிறோணும் அதே போல் ஆகாயம் எப்படி நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அதே போல் ஆத்மாவானது பிரம்மமானது எங்கும் நிற்கும் முறை நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா முதல் நம்ம வந்து உடம்புக்குள்ளே மட்டும் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆத்மா வந்து உடம்புக்குள்ளே மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறோம் இதே ஆத்மாவானது பிரம்மமாகி இருக்கிறது ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறது அதுக்கு திருஷ்டாந்தம்லாம் பின்னாடி பார்க்கலாம் குடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கு கொட ஆகாயமுன்னு பேர் எங்கு இருக்கிறதுக்கு மகா ஆகாயமுன்னு பேரு கொட்டத்தை உடைச்சிட்டம்னா குட ஆகாயமும் மகா ஆகாயமும் ஒன்றாக போயிடும் குடம் இருக்குது குடத்துக்குள்ளே உள்ளே ரவுண்டாக ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல அதுக்கு பேர் கொட ஆகாயமுன்னு பேர் எங்கும் இருக்கிறதுக்கு மகா ஆகாயமுன்னு பேர் இந்த குடங்கிறத உடச்சிட்டோம்னா உள்ளே இருக்க ஆகாயமும் எங்கே இருக்க ஆகாயமும் எங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கின்ற ஆகாயமும் ஒன்று சேர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்றோம் உள்ளபடிக்கு ஒன்னாத்தே இருக்கு அதே இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் ஆத்ம ஞானம் அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா நமக்கு அஞ்ஞானம் போயிடும் எதுக்கு அஞ்ஞானம் போயிடும் சுருக்கமாக பார்த்துருக்குறோம் எதுக்கு பார்த்தோம் பிறவிக்கு காரணம் அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மம்னு மூணு இருக்குது இந்த மூணில் அஞ்ஞானம் போகிறதுக்கு என்ன உபாயம்னு சுருக்கமாக பார்த்துருக்குறோம் இன்னும் பார்க்க வேண்டியதுக்கு சாஸ்திரமே இனிமேல்தான் பார்க்கணும் அதனால் அடுத்து இதுவரைக்கும் நம்ம இந்த வகுப்பில் பார்த்தது அடுத்த வகுப்பில் ஆசையும் சஞ்சீத போக்குவது எப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வகுப்பில் நம்ம விசாரணை பண்ணலாம் இந்த வகுப்பில் நம்ம பார்த்தது மனிதனுக்கு இன்பதுபத்தை பற்றி பார்த்தோம் நான்கிறது மூன்று வகை என்பதையும் பார்த்தோம் பிறவிக்கு காரணம் மூன்றையும் பார்த்தோம் அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மம் என்று அஞ்ஞானத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் ஆசையும் சஞ்சீத கர்மத்தையும் நம்ம பார்க்கலாம் திருச்சிற்றம்பனம் தந்தைதாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த மிளா இன்ப நமக்காவானும் எந்த நுயர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு